வணக்கம் மே ஏழு இரண்டாயிர நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சே ஞானபிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பாரதி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் டி கிளாடிஸ் இரண்டாவது கேள்விக்கான பதில் அசர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் வால்டரி போட்டாஸ் மூன்றாவது பதில் சர்வதேச நடன தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது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 இனி இன்றைய கேள்விகள் முதல் கேள்வி ஐ மெட்ராஸ் குழு எத்தனை இந்திய மொழிகளுக்கு எளிதான ஓசிஆர் அமைப்பை உருவாக்கியுள்ளது இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான சர்வதேச நடன தின தீம் என்ன மூன்றாவது கேள்வி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எந்த இந்திய நகரத்தில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்